प्रपन्न पारिजाताय कृष्णाय च स्थिति ிாத்தய தோத்தேற்றைக்கணையானீத்தம்து நமையே தபசி தானே भगवान श्री कृष्णर ச என்கிற பதத்துக்கு ரெண்டு ஸ்லோகங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறார் கடைசியாக பார்த்த இருபத்தாறாவது ஸ்லோகத்திலையும் சச்சப்தத்தினுடைய பெருமையை சொல்லி எனவே சச்சப்தமானது கர்மங்கள்ல சாத் குண்ணியத்துக்காக சொல்ல வேண்டும்னு சொன்னார் இங்க என்ன சொல்றார் மேலும் சத்துங்கிற சொல்ல எங்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம்னு சொல்றார் ஓம்னு சொல்லிதான் எல்லா காரியத்தையும் தொடங்குகிறோம் தத்துன்னு சொல்லித்தான் எல்லா காரியத்தையும் மோக்ஷத்தை விரும்புகின்றவர்கள் செய்கிறார்கள் ஆகவே சத்துங்கிற சொல்ல எப்பெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னார் யஜத்திலையும் தபஸ்லேயும் தானத்திலையும் நிலச்சி நிற்கிறது தான் சத்து சத்துன்னா எப்போ அதுலயே இருக்கான்ப்பா அவன் சத்தா இருக்கான் அப்படின்னு சொல்றது பெரியோர்கள் அதை சொல்கிறார்கள் யஜ்ஞத்திலும் தபஸ்லையும் தானத்திலையும் நிலைச்சு நிற்கிறான்னு அர்த்தம் நிலைச்சு நிற்கிறதுக்கு நிஷ்டான் பேர் ஆகவே அதை சத்துன்னு சொல்கிறார்கள் அவன் சரியான சத்துன்னா யஜ்யத்திலையும் தபஸிலையும் தானத்திலையும் ரொம்ப ஸ்திரமா இருந்து தர்மத்தை பண்ணி இருக்கான் ஆக அவன் சத்தான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கர்ம செய்வ ததர்த்தியம் அடுத்த லைன் அது ததர்த்தியம்னா சத்துக்காக பாருங்க இங்கேயும் தத்துங்குற சொல்லும் அழகா வந்திருக்கு அதற்காக அதற்காக நான் சத்துக்காக யாண்டும் உள்ள இருப்பாகிய மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யக்ஞ தான தபஸெல்லாம் அதுக்காகத்தான் பண்றான் யஜத்திலையும் தபஸ்லையும் தானத்திலையும் நிலைச்சு நிற்கிறதத்தான் சத்துன்னு சொல்லுகிறார்கள் யஜ்ய கர்மணி தபஹ்கர்மணி தான கர்மணி யாஸ்தி சா சத் இத்தியுச்சத்தை வித்வத் யஜ்ன கர்மங்களையும் தப்கர்மங்களிலும் தான கர்மங்களிலும் யாதொரு நிலையான தன்மை ஒருவனால் கடைபிடிக்கப்படுகிறதோ அதை சத்து என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் அது மாத்திரமில்லை கர்ம செய்வ ததர்த்தீயம் நாம செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் ஆஹா யஜ்னதான தபஸ் மாத்திரம் இல்ல ஹோமாதி கர்மங்கள் சத்துன்னு சொல்லுகிறார்கள் ஈஸ்வரனுக்கு சேரணும்னு சொன்னா சத்துன்னு சொல்லணுமா ஈஸ்வரனுடையதுதான் இந்த கர்மா பூஜோபஹார கிரகாங்கண பரிமாற உபலேப ரஞ்சனாதி கர்மங்கள் கர்ம செய்வ ததர்த்தியம்னா ஹோமாதி கர்மங்கள்லாம் கூட சொல்லல அது யஜ்யத்துல வந்துடுறதுனால இந்த இடத்துல கர்ம சப்தத்துக்கு தனியா ஒரு அர்த்தம் சொல்றாரு அதாவது பூஜைக்குரிய பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்துறது அந்த இடத்த தூய்மைப்படுத்துறது பெருக்கி தொடச்சி மூழ்கி போ கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுறது இதெல்லாமே அந்த யக்ஞதான தபஸை பண்ணுறதுக்காகத்தான் அந்த யக்ஞதான தபஸில் இதெல்லாம் சத்து எல்லாம் பார்க்கறதுக்கே மங்களமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ததர்த்தஸ்ய கர்மனாக அந்நதிதம் கர்ம ததர்த்தீயம் அதுக்காகத்தான் இந்த கர்மாக்களை எல்லாம் செய்கிறோம் ஆகவே நாம கொண்டு வர்ற பணமா இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கிறது எதுக்குன்னா புண்ணிய கர்மாக்களை பண்றதுக்குங்கிற தூஜா உபகாராதி கர்மசாதன பூதம் கர்ம தது உபகரண சம்பாதகம் தன எல்லாமே சத்தனம் சத்த நல்ல வழியில கொண்டு வர்ற தனம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுற தனம் இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாம் சத்து சத்துங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம் ஆக இந்த யஜ்னதான தபஸெல்லாம் அசாத்திகமாகவும் விகுணமாகவும் இருந்தாலும் ஸ்ரத்தையோட இந்த இறைவனுடைய திருநாமங்கள் மூன்று சொற்களை சொல்லும் பொழுது அது சகுணமாக உயர்ந்த நல்ல குணமுடையதாக சாத்திகமாக ஆகிவிடுகிறது என்பது கருத்து ஆகவே என்ன பண்ணணும் இவ்வாறு சிறப்புடையதாக இந்த மூன்று சொற்கள் விளங்குவதால் எப்பொழுதும் எந்த செயற்களை செய்தாலும் இந்த மூன்று சொற்களை சொல்ல வேண்டும் என்பது இங்கே தாற்பயம் அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு உரையாசிரியர் ஸ்ரீதர சுவாமி பெரியோர் ஆகவே இது சும்மா வெறுமன புகழுக்காக சொல்லல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஓம் தத் சின்ன பூஜை பண்ணினா கூட விக்னேஸ்வர பூஜா சமர்ப்பயாமி சோபனார்த்தே க்ஷேமாய் புனராகமனாய ஓம் தத்சத்து அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு எடுத்தாலும் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்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 வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவும்